ி தோற்றவேற்றைக்காணையாத்தே நமதம் சமீதமானூத்தீஷர் ஞான விஜானத்தை இந்த அத்தியாயத்தில் பிரதிஜை பண்ணி ஞானத்தை உபதேசம் பண்ணின பிறகு சகாம பக்தி நிஷ்காம பக்தியை பற்றியும் சுருக்கமாக உபதேசம் பண்ணின பிறகு விஜானத்தை உபதேசம் பண்ணுகிறார் உண்மையில் உணர்வாகிய எனக்கு வடிவம் கிடையாது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் சொன்னார் இந்த பெயர்கள் வடிவங்கள் இவைகளெல்லாம் உண்மை என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நான் விளங்குவதில்லை உணரப்படுகின்ற மயங்கி இருப்பவர்களுக்கு உணர்வாகிய தங்களை உணர முடிவதில்லை இன்பமே வடிவான உணர்வாகிய தங்களை உணர முடிவதில்லை உணர்வு வடிவாகமே இறைவன் இருக்கிறான் என்று வேதங்கள் உபதேசிக்கிறது பிரஜியானம் பிரம்ம இதுதான் விஜயானம் அதாவது ப்யூர் கான்ஷியஸ்னஸ் தான் இறைவன் இங்கே நாம் இறைவனை வேறையாக நினைக்கிறதுங்கிறது ஒரு லெவல் ஆனால் அதற்கு மேலே தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் இறைவன் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொண்டு இறைவனை வணங்குவது வழிபடுவது என்பது ஞானம் ஆனால் இந்த ஞானம் மட்டும் போராது இறைவன் ஒருவர் இருக்கிறார் அந்த இறைவன் நானாகவும் இருக்கிறார் இந்த காணப்படுகின்ற உலகங்களாகவும் காட்சி அளிக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் விஜயானம் அதைத்தான் இந்த பகுதியில் உபதேசம் பண்ணுறார் பார்த்தா எதோ வேற ஒருத்தர் தனியாக பேசுகிற மாதிரி இருக்கும் உண்மையிலேயே உணர்வு தத்துவமான இறைவனே பேசுவதாக நாம் இங்கே புரிந்து கொள்ளணும் நம் சொரூபமாகிய உணர்வாகவே இறைவன் இருக்கிறார் என்றுதான் இந்த இடத்துல இந்த உண்மைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உண்மைகளைன்னு பண்மையில் சொல்கிறேன் அதாவது அந்த உண்மையே பல கோணத்தில் சொல்கிறது தான் உண்மைகளைன்னு சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம் இப்போது ஹே அர்ஜுனா ஓ அர்ஜுனா அகம் சமதீதானி வர்த்தமானி பவிஷ்யாணி சூதானி வேத சமதீதானி பூத்தானி வர்த்தமானா பூத்தானி பவிஷ்யாணிச்ச பூத்தானி அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல பூதானி அப்படின்னு சொன்னால் உயிருள்ள உயிரற்ற பொருள்கள் எல்லாமே வேதன்னு சொன்னால் அறிவேன் அறிகிறேன் அப்படின்னு அர்த்தம் அத்தீதானி பூதானி சம்வேத அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சம்வேதன நன்றாக அறிவேன் அப்படின்னு அர்த்தம் அத்தீதானி அப்படின்னு சொன்னால் கடந்தவைகளை வர்த்தமானாணி இப்பொழுது இருக்கின்றவைகளை பவிஷ்யாணி இனி வரப்போகின்றவைகளை கடந்த காலத்தில் உள்ள விஷயங்களையும் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடியவைகளையும் வருங்காலத்தில் வரக்கூடியவைகளையும் எல்லாவற்றையும் நான் நன்கு அறிவேன் இதனுடைய பொருள் என்னென்ன உணர்வு நமக்கே இந்த இது இருக்குது கொஞ்சம் நடந்து முடிஞ்சதும் நமக்கு தெரியும் இப்போ இருக்கிறதும் தெரியும் இனி வரப்போகிறதும் தெரியும் கடவுளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு கடவுளை நமக்கு பிரிச்சும் சொல்லலாம் ஆனால் உணர்வு தத்துவத்துக்கு நடந்தது நடக்கிறது நடக்கப் போகிறது எல்லாமே அதனால் அறியப்படுகிறது ஆனால் எதனால் எல்லாம் அறியப்படுகிறதோ அதை யாரும் அறியாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மையை சொல்கிறார் கஷ்டனை தூ தூங்கிறத முதல்ல போட்டுக்கணும் தூண ஆனால் மாம் என்னை கஷ்டனை ஒருவரும் ந வேத அறிவதில்லை என்னை ஒருவரும் அறிவதில்லை அதாவது அறிபவனே அறியப்படும் பொருள்கள்ல மயங்கி போயிருக்கான் அறிபவனாகிய தன்னுடைய ஸ்வரூபம் நேச்சர் உண்மை என்னன்னு அறிய மாட்டேங்கிறான் அந்த அர்த்தத்தில் நாம் இங்கே எடுத்துக்கிறோம் ஆக இறைவனை ஒருவரும் அறிவதில்லை அப்படின்னு சொல்ற அர்த்தம் இல்லை இங்கே சாதாரணமா அப்படி ஒரு அர்த்தம் பண்ணால் அது இறைவனும் நானும் வேறங்கிற துவைத்தத்தில் அமையும்து ஆனால் இந்த இடத்துல உணர்வாகவே இருக்கின்ற எண்ணை ஒருவரும் அறிவதில்லை அதை நம்ம கவனிக்கணும் நான் தானே எல்லாவற்றையும் உணர்கிறேன் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை கவனிக்கணும் ஆனால் என்னை நான் வந்து உணரப்படும் பொருளாக உணர முடியாது அதையும் மறக்கக்கூடாது நமது முகத்தால் நம்முடைய முகத்தை எப்படி பார்க்க முடியாதோ தேவையும் இல்லையோ அதுக்கு முயற்சியும் வேண்டியதில்லையோ அது மாதிரி நம்ம உணர்வாகிய நிலையான தத்துவத்தை உணர வேண்டும்ங்கிறதா ஆரம்பத்திலேருந்து நம்ம பார்த்துட்டுருக்கோம் ரெண்டாவது அத்தியாயத்திலேருந்து இங்கே ஈஸ்வர தத்துவத்தை ஆத்மாவாகவே புரிஞ்சுக்கிற அத்வைத சித்தாந்த அடிப்படையில் இதுக்கு அர்த்தங்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் ஆக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இது அதாவது அகம் சர்வஜா அஸ்மி சாதாரணமாக இறைவன் ஆம்இம்பன்ட் சர்வஜன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல விஜானமாக புரிஞ்சுக்கணும்னா அதாவது இறைவன் எல்லாம் அறிந்தவன் அப்படின்னு அறிகிறபோது அது ஞானம் இறைவனாகிய நானே எல்லாம் அறிந்தவன் சர்வஜன் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும் அதுதான் விஜானம் ஆகவே இந்த விஜயான தத்துவத்தை அறிய வேண்டும் என்பதற்காக பகவான் பிரதிஜை பண்ணினபடி இங்கே உபதேசம் பண்ணுகிறார் திரும்பவும் அடுத்த ஸ்லோகங்கள்ல ஏன் இந்த உண்மை உணரப்படுறதில்லைங்கிறத சொல்லி யாரால் இந்த உண்மை உணரப்பட முடியுங்கிறதையும் சொல்லப்போகிறார் அதன் நாளைக்கு நாம் தொடர்ந்து படிக்கிறதுக்கு பகவான் நமக்கு எப்போவும் போல அனுகிரகம் பண்ணட்டும் வேதாகம் சமதி தானி சார்ஜுன